நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் ஆனாலும் கணவர் மனது கோபித்துக் கொள்ளுமே என்று ஒன்றும் தோன்றாதவராகி அவர் உள்ளறைக்கு சென்று திகைத்து நின்றார் மனம் தளர்ந்து போனார் அருமையான கணிக்கு என்ன செய்வேன் என்று கலங்கினார் சிவபெருமானை நினைத்து தேவதேவே உனது அடியாருக்கல்லவா அந்த கனியை படைத்து விட்டேன் கணவனார் இவ்வாறு மறுகணியை கேட்பார் என்று நான் சற்றும் எண்ணினே அல்லவே நான் கருணாநிதியே அடியவர் அல்லலே அல்லல்களையெல்லாம் போக்கும் கருணை கடலே அருட்சுடலே என்று துதித்து தமை மறந்து தர்ம விடைமேல் வரும் தயாநிதியை நினைத்து உருகினார் தயாநிதியோ முக்கன்னுடைய தேவனல்லவா ஆயிரம் கண் கொண்ட அந்த தேவனுடைய பார்வை மேல் விழுவ கண்ணுதர் பெருமான் கருணையினால் அவர் திருக்கரத்தில் அதிமதுரத்தினுடைய சுவையை பெற்ற அருமையான மாங்கனி ஒன்று திடீர் என்று வந்தது திகைத்து போனார் அம்மையார் அக்கணியை கொண்டு வந்து எல்லாம் சிவார்ப்பணம் சிவமயம் பெருமானே கருணை கடலாக அதாவது பாலுக்கு அழுத பாலகனுக்கு பார்க்கடலையே ஏந்த என்று சம்பந்த பெருமான் சொல்லும் அந்த வரிகளை இந்த இடத்திலே நாம் நினைக்க வேண்டும் அம்மையார் அக்கணியை வேண்டி அழுத உடனேயே அவர் கைமேல் நவநீதம் என்று கைவல்ய நவநீதம் என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய கையில் வெண்ணெய் இருக்கும் நெய்க்கியை அலையணும் என்று நம்முடைய பழமொழிகளை நம் கிராமத்தில் கேட்டிருப்போம் அந்த பழமொழிக்கு ஏற்பவே பெருமான் இருக்க நான் ஏன் மனந்தளர வேண்டும் என்று சொல்லி தயாநிதியே கருணாநிதியே நீயே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அற்புதமான கனி அது மதுரை சுவையுள்ள கனி அவர் கையிலே வந்து வீழ்ந்ததை கண்டு மிகவும் உருகிப்போனார் உடனடியாக கழுவி கொண்டு வந்து தன்னுடைய கணவனுடைய இலையிலே இட்டார் மேற்பட்ட சுவையுடையதாக இது விளங்குகிறதே ஏற்கனவே சாப்பிட்ட கனி மிகவும் மிகவும் அற்புதம் இதுவரை நான் அந்த கனியின் போல் சுவையை உண்டதில்லை இப்பொழுது கொடுத்த கணி அதனும் இனிதாக இருக்கின்றது பெண்ணரசே இது நான் அனுப்பிய கனி இல்லை என்று கண்டறிந்தான் பரமதத்தன் எப்பேற்பட்ட சுவையறிந்த அறிவாளி பாருங்கள் பரமதத்தன் கேட்ட அந்த கேள்வியிலே மனம் கலங்கி போனார் புனிதவதியார் அதாவது மூன்று உலகங்களிலும் இது போன்ற கனியை பெற முடியாது இதனை வேறு எங்கே பிரச்சனை என்று கேட்டார் நான் அனுப்பிய கனிகளில் இரண்டும் ஒரே மாங்கனி ஒரே மரத்தை சார்ந்த ஒரே வகையை சார்ந்த கனி அந்த கனியில் ஒன்றை நான் சுவைத்து விட்டேன் சுவைத்த அடுத்தது அடுத்த சில நொடிகளில் உன்னிடம் கேட்கும் இரண்டாவது கனியை கொடுக்கும் பொழுது எப்படி சுவை மாறும் இதுபோன்ற சுவை இந்த மூவுலகிலும் இல்லை என்று அறுதியிட்டு கேட்டு அவர் மனம் கலங்கிவிட்டார் திருவுருள் திருவுருளினுடைய திறத்தை வெளிப்படுத்துவது கூடாது பொய்மையும் புகழக்கூடாது இந்த தருணத தர்ம சங்கடத்தில் உழைந்து போனார் புனிதவதியார் முடிவில் நடந்ததை நல்விதுவே தத்தென்று துணிந்தார் அடியார்க்கு ஒரு கனியை படைத்ததும் இறைவன் வேண்ட கண்ணுதர் பெருமான் கர்ணி அருளியதும் கூறினார்கள் திருவருளை தெளியாத பரமதத்தன் மனைவியாரை நோக்கி இது சிவபுரான் திருவருள் திருவருளால் வந்தது உண்மையானால் இன்னும் ஒரு கனி அவரது அருளால் தருவித்து கொடு என்றான் அந்த இடத்திலே அவன் ஆன்மீக அறிவீனத்தை காட்டியது அம்மையார் அவர்கள் அரணரை சிந்தித்து ஐயனே இங்கு இன்னும் ஒரு கணியை தாரும் இல்லையேல் எனது மொழி பொய்யாகும் அருட்கடலே என் பக்தி உண்மையானால் அருட்கடலே வல்லலே எனக்கு மேலும் ஒரு கண் கணியை கொடு அல்லது இந்த கணமே என்னை ஆட்கொள்ளும் என்று மனமுருகி வேண்டினார் கரைக்காலமே மணிகண்டர் திருவருளால் பாங்கனி மற்றொன்று வந்தது அதனை அம்மையார் அவன் கையில் தந்தார் அதிசயத்து வாங்கினான் பரமதத்தன் உடனடியாக கனி மறைந்தது இந்த திருவருளின் அற்புத செயலை கண்ட வணிகன் பெரிதும் அஞ்சினான் உள்ளம் நடுங்கி போனான் அம்மையாரே புனிதவதியாரே நீங்கள் சாதாரண பிறவி அல்ல உன்னுடைய பெருமை அறியாது நான் சிறுமை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று கலங்கி வருந்தி அவர் அவருடைய பாதத்தில் வீழ்வதற்காக மண்மிசை வீழ்ந்தார் நடுங்கி போன புனிதவதியார் சற்றே தொணுக்குற்று விளகி நின்றார் இந்த கனி மறையும் முன் கனியை கேட்டு அவர் மனதை துன்புறுத்தியது குற்றம் என்றதனாலே நான் சாஷ்டாங்கமாக விழுகிறேன் என்று சொன்னார் பாவம் என்றும் இனி இந்த அருகில் இருந்தால் பணிவிடை செய்ய நேரும் ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மன வாழ்க்கை இந்தோடு முடிந்தது நான் விலகியிருப்பதே எனக்கு சிறந்தது என்று கருதிவிட்டான் சில நாள் தொடர்பின்றி அம்மையார் தனக்கு தொண்டு செய்யாத வண்ணம் இருந்தான் கடல் கடந்து செம்பன் தேடி வருவதாக சுற்றத்தாரிடம் தெரிவித்தான் திரை கடல் ஓடியும் திரைவியம் தேடு என்பதற்க அவர்களும் இணங்கினார்கள் மரக்களம் செய்து அயல் நாட்டில் விளைக்கு விலைக்கு விற்கக்கூடிய பண்டங்களை ஏற்றினான் தான் தெய்வமாக எண்ணி மனதால் வழிபடும் அம்மையாருக்கு மன வணக்கம் செலுத்தினான் அம்மையாரை தெய்வமாகவே ஏற்றுக்கொண்டு விட்டான் கணவன் பரமதத்தன் அந்த ஒரு நல்ல நாளில் வருணனை போற்றி மரக்களமேறி புறப்பட்டு சென்று விட்டான் வெளி உலகம் பிழைக்க அயல் சென்று பண்டங்களையெல்லாம் விட்ட விற்று நிரம்பவும் பொருள் ஏற்றினான் மிகுந்த தனவந்தனாகி மென்மேலும் வாணிமம் செய்து சீரம் சிறப்பும் பெற்றான் அந்த ஊரிலேயே ஒரு வணிகன் தனது கண்ணிகையை அவனுக்கு திருமணம் செய்து முடிக்க தனியாக வாழ்ந்தான் அங்கே காரைக்கால அம்மையார் நிலை பெற்ற கற்பொழுக்கத்துடன் சிவபக்தி கொண்டு மனையரம் புரிந்து என்றேரம் வாழ்ந்து வந்தார் கப்பல் ஏறி சென்ற பரமதத்தன் மீண்டும் வந்து பாண்டி ஒரு பட்டணத்தில் இருக்கிறான் என்று சுற்றத்தார்கள் பற்றி சொல்லிட கேள்வியுற்றார்கள் ஒருவனை அனுப்பி இருப்பை நன்கு அறிந்த சுற்றத்தினர் அம்மையாரை கொண்டு போய் அவரோடு சேர்க்க வேண்டும் என்று கருதினார்கள் இரத்தினங்கள் இழைத்த சிவிகையில் திருவனைய தெய்வமடந்தையாரை ஏற்றி சில நடந்து சென்று செந்தமிழ் நாட்டை எய்தினார்கள் பரமதத்தன் இருந்த நகரை சேர்ந்தார்கள் ஆனால் இளைய மனைவி அழைத்து கொண்டு குழந்தையும் எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தான் கணவனை கண்டு இளம் பெண்மான் போல் நின்ற அம்மையின் அடியில் தாழ்ந்து அடியேன் உமது திருவருளால் வாழ்வேன் இக்குழவிற்கு உமது திருநாமத்தை சுற்றியிருக்கின்றேன் அருள் செய்யும் என்று அம்மையார் அடிமலர் மீது வீழ்ந்தான் தெய்வமாகவே நினைத்தவன் மீண்டும் மனைவியாக எப்படி நினைக்க முடியும் அந்த அளவுக்கு சிவபக்தியாக இருந்த அம்மையாரை வீழ்ந்து வணங்கி இது கண்டு என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியார் போல் மண்மிசை வீழ்ந்து வணங்கினான் அது கண்டு அம்மையார் அச்சத்துடன் ஒதுங்கி சுற்றத்தார்பால் நின்றவன் பரமதத்தரே மனைவியை வணங்குகிறாயே என்று எல்லோரும் வினவினார்கள் ஐயன் மீர் இவர் மானுடமல்லர் இவர் மனிதனே அல்ல இவர் நற்பெரும் தெய்வமாகும் தெய்வம்சம் கூடிய பொருந்திய அற்புதமாக சிவசிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய அடியார் நீவெரும் பணியுங்கள் எல்லோரும் விழுந்து வணங்குங்கள் என்று கேட் சொல்லி ஆக அம்மையார் அவனுடைய மனம் மாற்றம் கொன்று அணிந்த குலகனது குறைகளலை போற்றி ஒன்றிய சிந்தனையுடன் உணர்வு கொண்டு உரைக்கின்றார் இவன் இங்கு குறித்த செய்கை இது இனி இவனுக்காக சுமந்த அழகு மிக்க இந்த தசை பொதியை கழித்து ஆங்கு உள்ளவர்கள் போற்றும் பேய் வடிவத்தினை எனக்கு அருள் செய்வீர்களாக இறைவா என்று தனக்கு பேய் வேண்டும் என்று கேட்டார் யாரு யார் கேட்போம் நான் அழகாக இருக்கிறேனா நான் இன்னும் அழகாக என்னை மெருகப்படுத்திக் கொள்ள இயலுமா நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று நித்தம் நித்தம் நொடி பொழுதும் கண்ணாடி பார்த்து நாம் நம்மை அலங்கரித்து கொள்கின்றோமே இந்த அடியார் கணவன் என்னை பெரிய தெய்வ வடிவத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி நான் வாழவே மாட்டேன் உன்னுடைய அருள் எனக்கு வாழவதற்காக வேண்டும் என்று மலர்மிசை வீழ்ந்து வணங்கும் பொழுது அம்மையாருடைய இந்த தசை இந்த அழகு இந்த வசீகரம் இவையெல்லாம் எனக்கு இதற்கு அவ்வளவானதே உன்னுடைய திருவருளாலே என்னை பேய் வடிவமாக்கிவிடு என்று அழுது அரட்டி புலம்பி கேட்க கண்ணீரோடு அவள் அந்த மலர்மலை பொழிந்து விண்ணுலகும் மண்ணுலகமும் போற்றும் பேய் உருவமும் கொண்டார்கள் ஆக அம்மையாரனுடைய உருவத்தை பக்கத்தில் இருக்கும் அனைவர்களும் இமையவரும் இருடியர்களும் கண் கூடி கலங்கி அந்த அற்புதமான அந்த காட்சியை சிவனே வந்து உருவத்தை மாற்றி கொடுத்த அந்த காட்சியை கண்டு திகைத்து போனார்கள் இந்த அற்புதத்தைக் கண்டு தொழுது அஞ்சி அகன்று ஓடிவிட்டார்கள் அம்மையார் ஒருமைப்பட்ட மெய்ஞான உணர்வுடன் உமாபதியை அற்புத திருவந்தாதே என்ற நூலிலே பாடி துதித்தார்கள் பொற்புதம் போற்றும் நற்கணங்களில் நானும் ஒன்றானேன் அதாவது சிவபெருமானை சுற்றி பேயின்றி சொன்னால் நீங்கள் எல்லோரும் துர்ராவிகள் என்று நினைக்க பேய் கணங்கள் என்றால் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு பூதகணக பூதகணங்கள் சுற்றி இருக்குமாம் அந்த பூதகணங்களில் ஒன்றாக காரைக்கால் அம்மையார் அவர்களும் ஆயினார்கள் புனிதவதி அன்றைய தினம் அம்மையார் ஆனார்கள் அந்த காரைக்கால் என்ற இடத்திலே பிறந்து அம்மையாராக சிவனுக்கே அம்மையாராக ஆனதனாலே அவருக்கு இந்த பெயர் வந்தது இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினி பதிவில் கேட்டு மகிழலாம்